يغنيهم الله من فضله والله واسع عليم صدق الله العلي العظيم கன்னியತ್ತು மரியாதைக்குரிய அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே الله হক Subhanahu taalaவின் કૃપાએનાલ નિકાહુடன் સંબંધപ്പെട്ട ஒரு திருவஸ்னத்தை ஓத கூடிய సందర్భത്തെ الله नसीபாக்கினான் அதே సందర్భത്തിൽ நிக்காஹுடன் சம்பந்தப்பட்ட திருமணத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான விடயங்களையும் இரண்டு வாரங்களாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது அதிலே அல்லாஹாக்கு சுல் நிகாஹை ஆகமாக்கி வைத்துவிட்டு ஜினாவை ஹராமாக்கி இருக்கிறார் நிக்கா என்று சொல்லக்கூடியது ஆகுமாக்கப்பட்ட உண்டாக இருந்தாலும் அதை வளமாக்கல் வாஜிபுடைய கட்டத்திலும் முஸ்தஹாப் கட்டத்திலும் ஆகும் ஆகமாக்கப்பட்ட உங்களுக்கு ஆகும் பலதரப்பட்ட அமைப்பில் அதை தரம் பிரித்து எங்களுக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் ஜினாவை பொறுத்தவரையில் அது ஹராமாக்கப்பட்ட ஒரு மானக்கேடான ஒரு காரியம் அதை செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றியெல்லாம் ஹதீசுகளும் குரானும் மிக தெளிவாக அழகான விதத்தில் அதை எங்களுக்கு விருத்துக்கொண்டே இருக்கிறது அந்த அடிப்படையில் சென்ற நாங்கள் நிறுத்தினோம் நிகா என்று சொல்லக்கூடியது எங்களுடைய சமூகத்தில் கஷ்டமாகிவிட்டது ஜினா என்று சொல்லக்கூடியது ரொம்ப லேசாகி விட்டது இன்னமொன்றையும் சொன்னோம் உலகத்தில் ஜினாவை வளர்ப்பதற்கு காரணகர்த்தாக்களாக நாங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தில் கல்யாணத்தை நிகாகை கஷ்டப்படுத்துவதிலும் நாங்கள் தான் காரணகர்த்தாக்களாக உலகத்தில் அல்லாஹ் சுஹானு தாலா எங்களை நாங்கள் நல்லவைகளுக்கு பயன்படுத்தப்பட வேண்டியவர்கள் பயனாக வேண்டியவர்கள் பாவமான கர்மங்களுக்கு பயனாகக்கூடிய கட்டத்தில் ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் பொழுது வருத்தமாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் நான் சென்ற வாரம் கூட குறிப்பிட்டேன் ஒரு சில சொற்ப காசுகளுக்கு ஜினா செய்து விடலாம் ஆனால் ஒரு சில சொற்ப காசுகளினால் நிகா என்று சொல்லக்கூடிய ஒன்றை செய்ய முடியாத நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது லட்சங்கள் இல்லாமல் திருமணத்தை பற்றி பேசவே முடியாது லட்சங்கள் இல்லாமல் திருமணத்தை பற்றி கதைக்கவே முடியாது என்ற நிலைக்கு எங்களுடைய சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது சமூகத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சினைதான் சீதனம் கொடுமை சீதனம் என்று சொல்லக்கூடியது இன்று சமூகத்தில் இதே ஒரு காலத்தில் இருந்ததே இதே பேரன் பேசியதை தீர்த்துக் கொள்வார்கள் இன்றொரு காலமாகிவிட்டதே இதை ரகசியமாக பேசி முடித்துக் கொள்கிறார்கள் ரகசியமாக பேசி முடித்துக் கொள்கிறார்கள் அன்றைய காலத்தில் எங்களுடைய இஸ்லாமிக் நிக்கா மேரேஜ் அந்த போமில் கூட கை கூலியை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அந்த கை கூலியை பற்றி எழுதியிருப்பது கூடுமா கூடாதா என்பதும் ஒரு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டிய உடையம் ஏன் எது அராமாக்கப்பட்டிருக்கிறதோ அதை எப்படி நாங்கள் ஒரு எழுத்து கொண்டு வந்து அதற்கு கீழே நாங்கள் சைனும் பண்றோம் சாட்சிகள் வந்து சைன் பண்றாங்க தௌரி கொடுத்ததற்கு நான் சாகிதாக இருக்கிறேன் இவருக்கு தௌரி கொடுத்தாங்க அவர் தௌரி வாங்கினாங்க அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சீதனம் என்று சொல்லக்கூடிய கொடுமை இது மிகப்பெரிய கொடுமை ஏன் என்று சொன்னால் உலகத்தில் நல்லா சுஹானகு உலகத்தை ஒரு ஆச்சரியமாக படைத்திருக்கிறான் எப்படி ஆச்சரியம் என்றால் நான் ஓதக்கூடிய சூரா யாசின் நல்லா சுஹானஹு ஒரு கட்டத்தில் சொல்லுகிறான் அல்லா சூரியனை பற்றி சொல்லுகிறான் சந்திரனை பத்தி சொல்லுகிறான் சூரியனுடைய ஓட்டத்தை பற்றி சொல்லுகிறான் சந்திரனுடைய ஓட்டத்தை பற்றி சொல்லுகிறான் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் அசீசுல் அலீம் இது யாருடைய ஏற்பாடு தெரியுமா இது உலகத்தை எந்தவிதமான முன்மாதிரியும் படைத்த இறைவனுடைய அல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம்தான் சூரியனுடைய ஓடு பாதையில் சூரியன் ஓடிக்கொண்டிருக்கிறது சந்திரனுடைய ஓடு சந்திரன் ஓடிக்கொண்டிருக்கிறது சந்திரனை பற்றி பார்க்கும்பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது அதை என்ன செய்வது சிறீசாக உதித்து பதினைந்து நாட்களில் பிரபிசாக ஆகி பரிபூர்ணத்துவம் பெற்று மீண்டும் அப்படியே கல் ஒரு ஒரு பழைய பாலையை போல் ஆகிற வரைக்கும் சுருங்கிக் கொண்டு போகிறது இதைப்பத்தியெல்லாம் குரான் இந்த மின்னுலகத்தை பற்றி பால்வழி மண்டலத்தை பற்றியெல்லாம் குரான் கரைத்துவிட்டு சொல்லுகிறது அசீசுல் அலீம் இது இறைவனுடைய ஏற்பாடு சூரியனுடைய வேலையை சந்திரனால் செய்ய முடியாது சந்தருடைய வேலையை சூரியனால் செய்ய முடியாது சூரியனுக்கென்று சொல்லி ஒரு தனிப்பட்ட வேலை இருக்கிறது சந்திரனுக்கு என்று சொல்லி தனிப்பட்ட வேலை இருக்கிறது அல்லாஹ் வரும் வரைக்கும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இரவை இரவாகவே ஆக்கி வைத்துவிட்டால் சூரியன் உதிக்கவில்லை பகல் வரவில்லை வெளிச்சம் வரவில்லை இருட்டாகவே இருக்கும் என்றிருந்தால் உங்களுக்கு யார் இருக்கிறாங்க வெளிச்சத்தை கொண்டு வருவதற்கு நீங்களும்கலாகவே அல்லா ஆக்கி வைத்துவிட்டால் இரவை கொண்டு வரக்கூடிய இரவாக்கு கொண்டு வர முடியும் இரவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களை சகோதரர்களே வாழ்க்கையில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான வினயம் தான் அல்லாஹ் சூரியனை சந்திரனை படைத்து ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட வேலைவாய்ப்பு வேலை பழுக்களை போன்றுத்தில் படைத்து அல்லுக்கு ஒரு வேலை பெண்ணுக்கு ஒரு வேலைக்கூடிய அமைப்பில் ஆண்களுக்கும் வேலையை பெண்களுக்கும் ஒரு வேலை பழுவை கொடுத்து இதை உளமாக்க சொல்லுகிறார்கள் ஆச்சரியமான விதத்தில் குரான் சொல்லுகிறது இந்த கீழே விளக்கம் எழுதக்கூடிய முகசுகிற விளக்கம் சொல்லுகிறார்கள் அல்ல சொல்லுகிறார் வெளித்தட்டுக்குள்ளாகிவிட்டால் அவன் மீது சத்தியமாக இரவனுடைய இருட்டு பகலுடைய வெளிச்சம் இதன் மீது அல்லா சத்தியம் செய்கிறான் என் காலம் பகலை படைத்தவன் அல்லா இரவை படைத்தவன் அல்லா பகலிலே வெளிச்சத்தை படைத்தவன் அல்லா இரவிலே படைத்தவன் அல்லா பகலை பற்றி சொல்லிவிட்டு இரவை பற்றி சொல்லிவிட்டு சத்தியம் செய்து விட்டு இரவு மீது சத்தியம் செய்து விட்டு அல்லா சொல்லுகிறான் பெண்ணையும் படைத்தவனின் மீது சத்தியமாக உலகத்தில் கேட்கிறாங்க இந்த ரெண்டு சத்தியத்துக்கு இடையிலுள்ள தொடர்பாளர் தான் காலத்தின் மீது சத்தியம் செய்தான் இரவு பகல் சரியாக இருக்கிறது அதற்குடுத்த அல்லா சொல்லுகிறான் என்ன சொன்னால் ஆண் பெண்ணை படைத்தவனின் சத்தியமாக ஆணை பெண்ணை சிரித்தவனும் சத்தியமாக உலமாக்கல் சொல்லுகிறார்கள் இங்கே அல்லா சுல் லசத்தா உங்க ரெண்டு பேருடைய முயற்சிகளும் வித்தியாசமானது இரவினால் ஏற்படக்கூடிய தாக்கம் பகலினால் ஏற்படக்கூடிய தாக்கம் வித்தியாசமானது பகல்ல எவ்வத்தான் ஓய்வெடுத்தாலும் அந்த ஓய்வை நாங்கள் ஓய்வாக கருத மாட்டோம் இரவுல தான் தூங்க வேண்டும் சொல்லுவாங்க இரவு தூங்காம எத்தனை நூறு பகல்கள் தூங்கினாலும் அந்த தூக்கத்துக்கு நிகராக மாட்டாது இதே போன்று தான் ஒரு தாய் காட்ட அன்பை ஒரு தந்தையால் காட்ட முடியாது ஒரு தாய் கொடுக்கக்கூடிய பாசத்தை குழந்தைகளுக்கு ஒரு தகப்பனால் வழங்க முடியாது சோஹானல்லா இதைத்தான் குரான் சொல்லுகிறது கருத்தல்ல சில ஒலமாக்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் முயற்சிகள் உங்களுடைய உங்களுக்கு அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட வேலைகள் வித்தியாசமானது அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ஆண்களை படைத்திருக்கிறான் ஒரு பொறுப்பை கொடுத்து பெண்களை படைத்திருக்கிறான் இன்னும் பொறுப்பை கொடுத்து ஆணுடைய பொறுப்பு என்ன ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டும் நிர்வாகிகள் எங்க கையில தான் இருக்க வேண்டும் லீடர்ஷிப் நாங்கள் தான் அந்த வீட்டுக்குள்ள முடிவு செய்யக்கூடியவர்கள் அதுக்காக வேண்டி நான் அமீர் அல்ல நான் ஒரு கவர்னர் அல்ல நான் அந்த வீட்டு இருக்க வேண்டும் முடிவு செய்வதற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கல்யாணத்தை பற்றி பேசுகிறோம் இந்த இந்த குடும்பத்தில் சம்பந்தம் வைத்துக் கொள்வதா இல்லையா பல கருத்து பலவிதமாக வருகிறது அந்த பல பேருடைய கருத்தை உள்வாங்கி மசூராக்களை எடுத்து முடிவு செய்யக்கூடிய ஒருவருக்கு பெயர் அமீர் அவர் தான் கவ்வாம் குடும்பத்தில் ஒருவர் வரிகட்டு போய்கொண்டிருக்கிறார் நான் அவருக்கு எக்ஷன் எடுக்க வேண்டும் எப்படி இவரை திருத்துவது சுகானம்மா வெறுமனே அவர் ஆமைக்காரர் அல்ல கையில எப்பயுமே அவர் வச்சுக்கொண்டு எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதர் அல்ல அவர் எப்படி சொன்னால் கவ்வாம் அந்த குடும்பத்தை அழகான விதத்தில் வழி கொண்டு போகக்கூடிய ஒரு தலைமைத்துவ ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் சொல்லப்படுகிறது தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அவர்களுடைய பாசை தலைவர்களுக்கு ஆச்சரியமான பாசை அந்த பாசை எப்படிப்பட்ட பாசை என்றால் அந்த பாசையை காது கேட்காதவர்கள் கூட கேட்டுக்கொள்வார்கள் கண்ணால் பார்க்காதவர்களது அதுதான் பணிவுத்தன்மை தலைவரிடம் இருக்க வேண்டிய பணிவுத்தன்மை எப்படிப்பட்ட ஒன்று இறக்க சுவாவம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதை செவிடர்கள் கூட கண்டுகொள்வார் பார்த்துக் கொள்வார் கேட்டுக் கொள்வார்கள் அதை கண் தெரியாதவர்கள் கூட புரிந்து கொள்வார்கள் சுவகான அப்படிப்பட்ட தலைமைத்துவ பொறுப்பை அல்ல ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் இது ஏன் அவங்களுக்கு தரப்பட்டது இது சும்மா அவங்களுக்கு கிடைக்கல ரெண்டு காரணத்தின் காரணமாகத்தான் இந்த பொருத்தை அல்லாஹ் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறான் ஒன் அல்லா சொல்லுகிறான் அல்லாஹ் சிலரை காத்திலும் சிலரை உயர்த்தி வைத்திருக்கிறான் ஆண் சமூகத்தை பெண்களை காத்திலும் அல்லாஹ் சில உயர்த்தி வைத்திருக்கிறார் சில பொறுப்புகளை கூட கொடுத்திருக்கிறான் அதாவது தலைவர்களாக காவிரிகளாக இதே போன்ற தான் நவிமாறுகளாக ரசூல்மார்களாக வந்திருக்கிறார்கள் ஜும்மா அவர்களுக்கு கடமை ஜிஹாதுடைய கடமை ஆண்களுக்குத்தான் கடமை இப்படியான சில முக்கியமான பொறுப்புகளை சுமைகளை அவர்களுக்கு அல்லா கொடுத்திருக்கிறான் இதை அல்லா பெண்களுக்கு கொடுக்கல காரணம் என்று சொன்னால் நீங்கள் தலைவர்கள் அல்ல நீங்கள் தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்களும் பெண் சமூகம் இருக்கிறதே இவர்கள் தலைவர்கள் அல்ல இவர்கள் தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் அவர்களை உருவாக்கிய தாயை பற்றி அல்லாஹ் குரான் சொல்லியிருக்கிறான் இசாலை அவர்களை அவர்களை உருவாக்கிய அவர்களை உருவாக்கிய தாயை பற்றி மரியம் அலை பற்றி அல்லாஹ் குரான் சொல்லியிருக்கிறான் மரியம் அலே சலாத்த தாயை பற்றி அல்லாஹ் குரான் சொல்லியிருக்கிறான் ஆனால் ஆண்களை பற்றி சொல்லும்பொதே அவர்கள் பெற்றோர்கள் என்று சொல்லூடிய தோரணையில் சொல்லப்பட்டது ரொம்ப குறைவாக இருக்கலாம் அல்லது சொல்லப்பட்டிருக்கலாம் ஆனால் இதே பெண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பெண்கள் என்று சொல்லக்கூடியவங்க தலைவர்கள் அல்ல அவர்கள் தலைவர்களை உருவாக்கக்கூடியவர்கள் தலைவர்களை உருவாக்கக்கூடிய லீடர்ஷிப் உள்ளவங்கத்தான் யாரு உலகத்தில் பெண்கள் இமாமத்துலாஹ் அலகி பிறக்கும் பொழுதே எச்சீவாக பிறந்தார்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இமாமாக மாறினார்கள் நாலு முக்கியமான இமாம்களில் உலகம் போற்றப்படக்கூடிய இமாம்களில் ஒருவராக இமாம் ஷாஹி இருக்கிறாங்க என்றிருந்தால் இவர்கள் இமாம் ஷாவி இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாகுவதற்கு காரணம் யாரு அவருடைய தாய் சுகான் அல்லாஹ் ஹஸாவில பிறந்தார்கள் பலஸ்தீனகில ஹஸாவில பிறந்து அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு அந்த குறைசி குழந்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய தாய் மக்காவுக்குவாரா மக்காவுக்கு வந்தா மக்காவுடைய ஜம்சம் கிணத்துக்கு மேல் அந்த கட்டுக்கு மேல் உட்கார்ந்து கொண்டு இன்றைக்கே ஹஜ்ஜிக்கு போனா ஜம்சம் கிணத்தை பார்க்காது அது மத்தாவுக்கு கீழே உள்வாங்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த காலத்தில் அது மத்தாவுக்கு வெளியே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் தவாபு செய்து கொண்டு ஜம்சம் கிணத்தை பார்த்து கொண்டு போவாங்க ஜ கிணத்தை காணக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சு இருப்பதின் அன்பு பெரிய சகோதரர்களே அந்த ஜம்சம் கிணத்து கட்டுக்கு மேல ஒரு பெரிய ஒரு இமாம் உட்கார்ந்து சத்துவா கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இமாம் தாய் இந்த புள்ளைய பெற்றுக் கொண்டு கனவு உட்கார்ந்து பத்துவா கொடுப்பதை நான் காண வேண்டும் ஒரு தாயினுடைய கனவு ஒரு தாயினுடைய மேலெண்ணம் ஒரு தாயினுடைய பேராசை ஒரு ஆளின் ஜம்சம் கிணத்துடைய கட்டுக்கு உட்கார்ந்து கொண்டு மார்க்கம் தாவு செய்யக்கூடிய மக்கள் பத்துவா கேட்கிறாங்க பத்துவா கொடுத்துக் கொண்டு போகிறார் இதை கண்ட இமாம் ஷாபினுடைய தாய்க்கு ஒரு ஆசை வந்துச்சு சுபஹான் அதே கட்டில இமாம் ஷாபி உட்கார்ந்து பத்துவா கொடுத்தார்கள் அதே கட்டில உட்கார்ந்து தாய் அவர்கள் வாப்பா புறக்கும் பொழுதே எத்தியுமாக அவர்கள் வாப்பா அவர் அதாவது இமாம் ரஹமத்துள்ளாலே பிறக்கும் பொழுதே எத்தியுமாகத்தான் பிறந்தார்கள் தாய் அவர்கள் பொறுப்பெடுத்தார்கள் மிக்காக செய்ய இல்லை குழந்தையை இன்புக்காக அர்ப்பணித்தார்கள் பார்க்கும்பொழுது வீடுகளுக்குள்ளே இருந்து கொண்டு தங்களுடைய பணியை சரியாக செய்ய வேண்டும் ஆண்களுக்கு அல்லாஹ் தலைமை துர்த்தியை கொடுத்து நிர்வகிக்கக்கூடிய நிர்வாக திறனை கொடுத்து அல்லா அனுப்பியிருக்கிறான் அல்லா படைத்திருக்கிறான் படைத்தவன் சொல்லுகிறான் இது ஒரு காரணம் ஏன் தெரியுமா தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது லீடர் அவர்கள் செலவழிக்கிறார்கள் அவர்கள் செலவழிக்கிறார்கள் கணவன் இந்த அதாவது ஆண்கள் இந்த ஒரு மிக முக்கியமான விளங்க வேண்டும் நாங்கள் ஏன் தலைவர்கள் அவர்கள் செலவழிக்கிறார்கள் யாருடைய பணத்தை செலவழிக்கிறாங்க மனைவீட்ட வாங்கி செலவழிக்கிறாங்களா அல்லது மனைவியிட வாப்பாட்டை வாங்கி செலவழிக்கிறாங்களா யாருடைய பணத்தை செலவழிக்கிறாங்க உங்களுக்கு லீடர்ஷிப் சும்மா தர இல்ல நீங்க ஆம்புளையா பொறந்துட்டீங்க அதன் காரணமாக நீங்க லீடர் அல்ல உங்களுக்கு லீடர்ஷிப் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு காரணம் அவர்கள் செலவழிக்கிறார்கள் யாருடைய பணத்திலிருந்து மின் அம்வாலிஹிம் அவர்களுடைய பணத்திலிருந்து அவர்களுடைய பணத்திலிருந்து அவர்கள் செலவழிக்கிறார்கள் உங்கள் மனைவிய பணத்தை கணவன் செலவழிக்க செலவழிக்கவில்லை சமூகத்திட்ட வாங்கி செலவழிக்கவில்லை அவர் உழைத்த அவர் சம்பாதித்த அவர் தேடின அந்த ஹலாலான பணத்தை அந்த குடும்பத்தின் மீது செலவழிப்பதன் காரணமாகத்தான் உங்களுக்கு தலைமைத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே நாங்க என்ன செய்ய வேண்டும் நான் ஒரு தலைவர் என்று சொன்னால் என்னுடைய பராமரிப்பின் கீழே என்னுடைய குடும்பம் இருக்கிறது நான் செய்கிறேன் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் என்னுடைய கை எப்பொழுதுமே கீழே இருக்க மாட்டாது என்னுடைய கை எப்பொழுதுமே மேலதான் இருக்கும் விடவும் சிறந்தது சிறப்புக்குரிய கை என்ற கருத்தை சல்லா சொல்ல மிக தெளிவாக சொல்லிக் காட்டிருக்கார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் நாங்கள் எங்களுடைய பணத்தை செலவழித்து இதன் காரணமாகத்தான் எங்களுக்கு தலைமைத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே சந்தர்ப்பத்தில் மனிதர் ஒரு பெண்ணை நிக்காக செய்யும் பொழுது பல வகையான காரணங்களுக்காகவே நிக்காக செய்வார்கள் பல வகையான காரணங்களுக்காக வேண்டி பணத்துக்காக வேண்டி அவளுடைய குலத்துக்காக வேண்டி அவளுடைய அழகுக்காக வேண்டி அவருடைய மார்க்கத்துக்காக வேண்டி இப்படியாக பல வகையான விடயங்களுக்கு மக்கள் ஒரு பெண்ணை விரும்புவார்கள் ஒரு பெண்ணை நேசிப்பார்கள் இன்றைக்கு இதை சர்வசாதாரணமாக பார்க்குகிறோம் வெறுமனைய பெண் அழகாக இருக்கிறாள் அழகான ஒரு பெண் அழகான வடிவமைப்பு தோட்டம் இதுக்காகவே இன்றைக்காக செய்கிறேன் ஆனால் அவருடைய மார்க்கத்தை பார்க்கிறதும் இல்லை அவருடைய குலத்தை பார்க்கிறதும் இல்லை அவருடைய மீனை இருக்கிறாள் அதாவது நான் அழகாக பார்க்குகிறேன் இன்னும் கொஞ்சம் எதுவுமே தேவையில்லை கருப்பாக இருக்கட்டும் கோத்தரமாக இருக்கட்டும் அவங்க பார்ப்பாங்க பணத்தை அல்ல பணத்தையும் பார்க்க மாட்டாங்க அழகையும் பார்க்க மாட்டாங்க அவங்க குடும்பத்துடைய பார்ப்பாங்க நல்ல குடும்பம் உயர்ந்த குடும்பம் உயர்ந்த வம்சாவளி பரம்பரையில் வந்தவர்கள் என்பதற்காக செய்வாங்க எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முக்கியமான விடயம் ஞாபகத்துக்கு வருகிறது ஒரு முக்கியமான ஒஸ்தாது தான் அப்துல்லா முபாரக் அப்துல்லாஹிபு முபாரக் ஒரு மிக முக்கியமான ஒரு இமாம் இமாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மார்க்கு மேதை இமாம் மிகப்பெரிய முக்கியமான ஒஸ்தாது மார்கள் ஒருவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய வாப்பட பேர் வந்துட்டு முபாரக் அவருடைய வாப்பட பேர் முபாரக் முபாரக் கிராமத்துள்ளாகியலேயே ஒரு சாதாரண கூலிரை செய்யக்கூடியவராக தொழிலாளி ஒருவருடைய தோட்டத்தில் அவர் காவல் காக்கிறார் அந்த தோட்டத்தை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நல்ல ஒரு மனிதர் எஜமான் தோட்டத்தை பாடம் குடித்து இருக்கிறார் நம்பிக்கைக்குரியவர் அவருடைய தோட்டத்தை பராமரித்துக் கொண்டு தோட்டத்துக்கு தேவையான காரியங்களை செய்து கொண்டு அவர் ஒரு ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் இந்த தோட்டத்தினுடைய முதலாளி எஜமான் வந்து சொல்றாரு தோட்டக்காரத்தில் ஒரு நிக்காக செய்தி இல்லாத ஒரு சாதாரண மனிதர் அவருடைய சொல்றார் எந்த வீட்டில் எனக்கு ஒரு கொமருப்பு நல்ல ஒரு மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்களேன் இன்றைக்கு நாங்களும் சொல்லுவோம் சர்வசாதாரணமாக ஒரு முக்கியமான ஆளை கண்டால் அல்லது எங்களுடைய வீட்டுல வேலை செய்யற ஒரு டிரைவராக இருக்கலாம் அல்லது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம் மகளுக்கே வயது வந்து நீக்காக செய்தி கொடுக்கணும் யார் சரி தென்பட்டா கொஞ்சம் சொல்லிக்கொங்களேன் என்ன செய்வாங்க செய்தி கொடுப்பாங்க நாலு பேர்ட்ட தகவல் கொடுப்பாங்க இதே போல் ஒரு தகவலை கொடுத்தாரு அப்துல்லா முபாரக்கிடத்தில் அவருடைய இப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளை ஒன்று வேணும் அவருக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ள தேடுறீங்க உங்களுக்கு எந்த எந்த கட்டகரையில் உள்ள வேணும் பணக்கார மாப்பிள்ள வேணுமா அழகான மாப்பிள்ள வேணுமா அல்லது உயர்ந்த குலத்துடைய மாப்பிள்ள வேணுமா நீருடைய மாப்பிள்ள வேணுமா சுகானம்மா ஆச்சரியமான ஒரு கேள்வி கேட்டார் அவர் சொன்னாரே உலகத்தில் பணக்காரம் பணத்துக்காக வேண்டி திருமணம் முடிப்பவங்க பெரும்பாலும் யூதர்களாகத்தான் இருப்பார்கள் அழகுக்காக வேண்டி நிக்காசம் செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் அவர்கள் நசாராக்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள் குளத்துக்காக வேண்டி நிக்காகவர்கள் அவர்கள் அரவிகளாக இருப்பார்கள் முகம்மதிகள் அதாவது முகம் உண்மத்தில் பிறந்தவர்கள் நிக்காக செய்யும் பொழுது வீடுக்காக வேண்டி தான் நிக்காக செய்வார்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாப்பலைய நீங்க எதிர்பார்க்கிறீங்க இவரத்தில் பதில் இல்ல ஆச்சரியமான ஒரு கேள்வி சொன்னார்கள் அழகுக்கு முடிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது பணத்துக்காக முடிக்கிற கூட்டம் இருக்கிறது பரம்பரை கூட்டும்புக்காக வேண்டி முடிக்கிற கூட்டம் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் பதில் ஏதும் இல்லாமல் வீட்டுக்கு திரும்பி போய் தன்னுடைய அன்பு மனைவியுடன் இதை பற்றி முதாக்கர செய்கிறார் இதை பற்றி ஆலோசனை செய்கிறார் நான் இப்படி தோட்டத்துக்கு போனேன் முபாரக் அப்துல்லா இடத்தில் இப்படி முபாரக் இடத்தில் இப்படி சொன்னேன் முபாரக் எனக்கு இப்படி எல்லாம் சொல்லிவிட்டார் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் அந்த தாய் நிக்கிறால் அந்த தோட்டக்கார ஆளுக்குத்தான் அந்த அப்துல்லா அந்த முபாரக்குத்தான் இந்த மகளை நிக்காக செய்து கொடுக்கணும் இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி இந்த நல்ல வார்த்தையை பேசின தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய இந்த வேலக்காரனுக்கு தோட்டத்துடைய யஜமானுடைய மகளை நிக்காக செய்து கொடுக்கப்படுகிறது அந்த ரெண்டு உறவு அந்த தம்பதிக்கு பிறந்தவர் தான் அப்துல்லா முபாரக் ரஹத்து அடையும் வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ அன்புக்குரிய சகோதரர்களே அப்துல்லாஹி முபாரக் அஹமத்துல்லாஹை போன்றவர்கள் உலகத்துக்கு உலகத்துக்கு வரவேண்டும் என்றிருந்தால் அவர்களுடைய தாய் தந்தையை போன்றவர்கள் முதலாவது வர வேண்டும் மாப்பக்கு பிறகுதான் குழந்தைகள் அப்துல் காதர் ஜெயலானி அஹமத்துல்லாஹி போன்றவர்கள் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டும் என்றிருந்தால் அவர்களுடைய தாய் தந்தையை போன்றவர்கள் முதலாவது வளர வேண்டும் முதலாவது பிறக்க வேண்டும் அவர்கள் வாழ வேண்டும் அனைவருக்கும் ஆசை இமாம் ஷா வெல பெரும் பெரும் இளமாக்கலா எங்கள பிள்ளைகள் இருக்க வேண்டும் ஆனால் இமாம் ஷாட் தாய் தந்தையை போல நாங்கள் இருக்கிறோமா எங்களை மாற்றிக்கொண்டோமா என்பது தான் எங்களுடைய கேள்வி எனவே அன்புக்குரிய சகோதரர்களே பணத்துக்காக வேண்டி மட்டும் நிக்காக செய்யக்கூடாது அழகுக்காக வேண்டி மட்டும் நிக்காக செய்யக்கூடாது வீணம் இருக்கிறது அழகும் இருக்கிறது அழகிருக்க வேண்டும் அழகில்லாம முடிக்கக்கூடாது ஒரு பெண்ண விரும்ப அல்லா குரான் சொல்லிட்டு விருப்பம் மனதில் ஒரு வகையான குளத்துக்காக வேண்டி மட்டும் நாங்க முடிக்க மாட்டோம் நாங்கள் குளத்தையும் பார்ப்போம் பணத்தையும் பார்ப்போம் அழகையும் பார்ப்போம் ஆனால் நீனை வச்சுத்தான் பார்ப்போம் நீனில்லாத பணம் வீணில்லாத குணம் வீணில்லாத பரம்பரை வீணில்லாத செல்வம் இதுல எந்த ஹயிரும் கிடைக்க மாட்டாது ஒரு பெண்ண ஒருவர் முடிக்கிறார வெறுமனே பணத்துக்காக மட்டும் இந்த பெண்ணை முடிச்சா எனக்கு ஒரு வீடு கிடைக்கும் இந்த பெண் செய்தா ஒரு பெட்ரோல் சர் இந்த பெண் அன்னைக்காக செய்தா எனக்கு கிடைக்கும் எனக்கு கிடைக்கும் என்ற அந்த நோக்கங்களுக்காக வேண்டி மட்டும் ஒருவர் நான் சொல்ல இல்ல சர்தாரே அலைவசம் சுட்டிக்காட்டுறாங்க வாழ்க்கையில அல்லா அவனுக்கு வறுமையைத்தான் கூட்டுவானே தவிர செல்வம் கூடாது கணிசா எடுக்கிறீங்க ஏழையாத்தான் வாழ்விங்க எத்தனையோ பேரை கண் கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவங்க படக்கூடிய கஷ்டத்தில் வந்து சொல்றாங்க இந்த ஹதீஸ் எனக்கு பழித்து விட்டது என்பதாக ஒரு பெண்ண பணத்துக்காக வேண்டி மட்டும் நிக்காக செய்தால் வர்மையை தவிர அல்லா அவனுக்கு எதையுமே கூட்டமாட்டான் சீதனம் வாங்கக்கூடிய சமூகமே சீதனம் கேட்கக்கூடிய சமூகமே நீங்க செய்யக்கூடியது குடும்பத்துடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி கிடைக்குமா சந்தோஷம் கிடைக்குமா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க செய்யும் பொழுது உங்களோட மாமாட்ட வாங்குவீங்க உங்களுக்கு ஒரு மாமா ஆனா நீங்க நாலு பேருக்கு மாமாவாக போறீங்க ஞாபகத்தை வச்சுக்கோங்க இன்றைக்கு நீங்க ஒரு மாமாவடத்தில் வாங்குறீங்க நாளைக்கு நீங்க நாலு பேருக்கு மாமாவாக போறீங்க உங்களுக்கு அஞ்சு பொம்புள புள்ள அஞ்சு பேருக்கு நீங்க மாமாவாக போறீங்க உங்களுக்கு உயிரிடுவாங்க அவங்க அஞ்சு பேர் சேர்ந்து குடிக்கும் பொழுது உங்களோட மாமட ரத்த குடிச்சிட்ட நீங்க விளங்குவீங்க இன்றைக்கு நீங்க சொல்றீங்க இல்ல ஏன்னா கையுடமாட்டான் என் மாமத்தில் கை நிற மாட்டேன் நான் நேரு மாறாக இந்த மாமாக்கு நான் கொடுத்தேன் தங்கச்சிருக்கிறார் அவளுடைய நீ நிலைப்பாட்டுக்கு அந்த பெண் நிச்சயமாடுத்து இருக்கிறார் அந்த பெண்ணை முடிச்சார் மாஷா அல்லா ஒரு கண்ணியம் கிடைச்சோம் என்று கண்ணியத்துக்காக வேண்டி முடிச்சார் அல்லாஹங்கள் அல்லாஹ் அவனுக்கு கேவலத்தைத்தான் அந்த நிக்காகி மூலமாக நாடுவான் ஒரு பெண்ணிக்க முடிச்சால் அல்லா வறுமையை தான் கூட்டுவான் பெண்ணுடைய பரம்பரைக்காக வேண்டி குளத்துக்காக வேண்டி ஒருவர் கையான முடிச்சால் அவனுக்கு அல்லா கேவலத்தை கண்ணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதாவது அபத்தை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும் குடும்பத்தை சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒருவர் நிக்காசு செய்தால் எனவே அன்புக்குரிய சகோதரே சீதனம் என்று சொல்லக்கூடியது ஒரு மிக மோசமான ஒரு அம்சம் எந்த அளவுக்கு ஜாக்லியா காலத்தில் கூடு இருக்கிறது இதனால தான் நான் நினைக்கிறேன் மகர் என்று சொல்லும் அரபு லோகத்தில் வைத்து பார்த்தால் தாமோஸ் அதாவது முன்ஜி வைத்து பார்த்தால் மகர் என்று சொல்லக்கூடியது ஒரு கல்யாணம் முடிக்கும் பொழுது ஒரு மாப்பிள தண்ட மனைவிக்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்குத்தான் மகர் இதை பற்றி குரான் மிச்சம் பேசியிருக்கிறது ஆனால் அரபு பாஷையில் ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு மனைவி தந்த கணவனுக்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்கு என்ன சொல்லுவது அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை ஜாகலியா காலத்தில் கொடுக்கல இது ஒரு பிரெஞ்சு முடியில்தான் இருக்கிறது அதுக்கு சொல்லப்படுது தூ தாண்டி சொல்லி இது அரபு பாஷையில் கொள்ளப்பட்டிருக்கிறது தூ தா த அதாவது இந்த சொல்லக்கூடியது இருந்து தான் அரபு மொழிக்கு இருக்கப்பட்ட அரபு உலகத்தில கூட ஜாக்லியா காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு அடாவடித்தனமான பணத்தை என்ன செய்ய முறைகேடாக சாப்பிடக்கூடிய பழக்கம் ஜாக்லியா குளத்தில் கூட இந்த முறையில் இருக்க இல்லை என்ற மிக தெளிவாக இருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே ஒன்றாக செய்யும் பொழுது ஏதோ மகருத்து செய்ய வேண்டும் என்பது வசலாம் அவர்கள் செய்யும் பொழுது கூட மகரு கொடுத்து நிக்காக செய்தார்கள் குரான் சொல்லி இருக்கிறது குரான் சொல்லி இருக்கிறது ஜூஸ்டியானிட்டி ஜூயிசம் உலகத்தில் பிறப்பதற்கு முன்னால் நனிப்பட்டே சலாத்துக்கு தௌராத்துடைய வேதம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் நிக்காக செய்தார்கள் அவர்களுடைய நிக்காக கூட அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அவர்கள் மகரு கொடுத்து நிக்காக முடித்தார்கள் எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள எப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ள ஆச்சரியமான ஒரு மாப்பிள்ள வந்தார்கள் சுமா அ உதாரணங்கள வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள வேண்டும் அல்லா சொல்லுகிறான் ஒரு ஊரில் இருந்து வந்தாங்க பரமேசியாக வந்தார்கள் பிறந்த ஒரு அரீப் எங்களுடைய ஒரு பழக்கம் இருக்கிறதே இந்த பழக்கம் இல்லாமல் நிறைய தெரியாத ஒரு ஆளுக்கு முடிச்சு கொடுக்க கூடாது ஆனால் அவரை விளங்கி முடிச்சு கொடுக்க வேண்டும் எங்களுடைய ஒரு மோசமான பழக்கம் இருக்கிறது உங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாங்கள் இந்த நாட்டில் மிஷனரி ஒர்க் செய்ய மாட்டோம் யாரையும் பேசி சொல்ல மாட்டோம் வீடு கட்டித்தாரோம் வாகனம் வாங்கித்தாரோ தொழில் செய்ய உதவி செய்கிறோம் எங்களை மார்க்கத்துக்கு வாங்கி நாங்கள் யாரையும் கூப்பிட மாட்டோம் அப்படி கூப்பிடுவது இஸ்லாத்தினுடைய பண்பாடும் இஸ்லாம் அப்படிப்பட்ட ஒரு தாவாக அறிமுகப்படுத்தவும் இல்லை இஸ்லாத்தில இல்ல நீங்கள் விரும்பி சுயமாக வந்தால் அதற்கு விழாவை கண்ணியமாக வரவேற்றது போன்றே இக்கிரிமாவை வரவேற்றது போன்றே எங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளியாக வரக்கூடிய மக்களை நாங்கள் கண்ணியமாக வரவேற்போம் கண்ணியமாக வரவழைத்துக் கொள்வோம் ஆனாலும் கூட சமூகத்தில் ஒரு மோசமான பழக்கம் இருக்கிறது இஸ்லாமத்துக்குள்ள வந்தவர்களை நாங்கள் சொல்லுவோம் நீங்க எல்லாம் எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்ல இஸ்லாமத்தில் உள்ள ஒரு அழகா இஸ்லாமத்தில் அந்த என்ன குளம் ஜாதி என்ற வித்தியாசம் இல்ல நாங்கள் எல்லாரும் ஒன்று ஒரே சகன் உட்கார்ந்துதான் சாப்பிடுவோம் என்று சொல்லி எல்லாம் நாங்க பெருமையா பேசிக்கொள்வோம் ஆனா கல்யாணம் வந்துட்டா இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்க இல்லையா புதுசா வந்த மௌலா இஸ்லாம் எப்படி இவங்களுக்கு நாங்க முடிச்சு கொடுக்கிறது கொஞ்ச பேர் இருக்கிறாங்க எங்களை விடவும் பரம்பரை வாழையடி வாழையடி முஸ்லீம்களாக வாழக்கூடியவர்களை விடவும் அவர்கள் உறுதியாக இருக்கிறாங்க அவ்வளோ சுபமுடிய தொழுகிய முதல் சஃபுடக்கூடிய மக்கள் பாக்கிய படைத்தவங்க ஆனாலும் கூட அவர்களுடைய மகள் மாற பைத்து செய்ய போனாலும் முதலாவது என்ன சொல்றாங்க தெரியுமா மௌலா இஸ்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தவங்கல்லயா என்று சொல்லி அதை தற்றாங்க எந்த அருகதையும் இல்லை எங்களுக்கு அவர்களை அவர்களுக்கு தான் முதலாவது முன்னுரிமை தாங்க கொடுக்க வேண்டும் அவர்களை நாங்கள் அரவணைக்க வேண்டும் அரவணைக்கிறது சகல்ல மாத்திரமல்ல சாப்பாட்டுல மாத்திரமல்ல சொல்லும் பொழுது திருமணம் என்று சொல்லும் பொழுது வாப்பா உமா ரெண்டு பேரும் இடத்தில் இருக்கிறாங்க அவர்களுடைய குடும்பங்களில் நிக்காக செய்வது இந்த காலத்தை பொறுத்தவரையில ஒரு மிக முக்கியமான அம்சம் ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு சமூகம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது எத்தனையோ குவரி பெண்கள் கல்யாணம் முடிச்சா ஒரு ஒரு சகோதரர் தெரியாத காலத்துல அவருக்கு கல்யாணம் முடிச்சா அவர் அவருடைய மாப்ப அவருடைய மார்க்கத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் உமா என்ன செஞ்சு இந்த புள்ளைகள் மூணு மூணு பிள்ளைகளையும் பக்குவமாக அதபாக அழகாக இஸ்லாத்துக்குள்ள வளர்த்து அவங்களுக்கு மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுத்து வீணையும் சொல்லிக் கொடுத்து நல்ல அழகான இடத்துக்கு வந்துட்டாங்க இப்ப கல்யாணம் பேசி போனா எல்லாரும் சொல்றாங்க என்ன தெரியுமா உங்களோட வாப்படை பேர் இதே எனக்கு அதனால முடிக்க இயலாது நிக்காக செய்ய அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே சமூகத்தில் இப்படிப்பட்ட ஏராளமான கேசுகள் இருக்கிறது ஏராளமான பகுதிகள் இருக்கிறது நாங்கள் இவைகளை நெருங்க வேண்டும் இவைகளை அணுக வேண்டும் என்னால் என்ன செய்ய முடியும் ஒரு கரீபாக ஒரு பிரதேசியாக வாராங்க சுஹானம்லா மதியனுக்கு வந்து சேர்றாங்க அந்த கட்டத்தில் அந்த மூசாலை அமானியத்தையும் அவருடைய மார்க்கத்தையும் அவர்களிடமிருந்த பத்திரித்தனத்தையும் அந்த என்று சொல்லக்கூடியவர் கண்டாரி அவங்க கண்ட சந்தர்ப்பத்தில் மனிதன் கொடுக்கிறது கொடுப்பில் பசித்தவராக தனியார் பயந்தவராக ஒரு பரவேசியாகத்தான் மதியனுக்கு வந்து சேர்ந்தாரே சிவா தாலிக் பொறுத்துமிய புண்ணம் பெறட்டி இளமாக்க அணுகி எப்படி நிக்காக முடிச்சு கொடுத்தாங்க எதையுமே பார்க்கல எதையுமே பார்க்கல பார்த்தாங்க அமானதம் இருக்கிறது நீர் இருக்கிறது அவருடைய நிலைமையில பார்த்தா நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆன வாலிவர் உழைச்சி என்ற மகளை வாழ வைப்பாரு என்ற விளங்கினாரு சுலஹான் செஞ்சு கொடுத்தாங்க திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அன்பான பெரியார்களே இந்த இடத்தில் மிக முக்கியமாக கொண்ட சொல்லுகிறேன் மூசாலை நிக்காக நடக்குது கல்யாணம் நடக்கும் பொழுது எப்படி முடிச்சு கொடுத்தாங்க எட்டு வருஷம் ஏந்த மவளுக்கு நீங்க கூலி வேலை செய்யணும் இதுதான் மகர் இது இந்த ரெண்டு பெண் குழந்தைகள் ஒரு பெண்ணை உங்களுக்கு நிக்காக செய்து தாரேன் யார விருப்பமோ அவரை முடிச்சுக்கொள்ள ஏலோம் அதில் உலமாக்கள் சொல்றாங்க முதலாவதா முடிச்சாங்க முடிச்சுக்கொண்டாங்க என்ன நிபந்தனை மகராக என்ன கொடுக்கணும் எட்டு வருடம் ஏண்ட வீட்டில் கூலி வேலை செய்யணும் சொல்லி போட்டு மனிதர் அந்த மாம சொல்ற மூசாவா பார்த்து அத்துமம் தாசரன் பத்து வருஷம் இருந்தா இந்த விருப்பம் எட்டு வருஷம் கம்பல்சரி என்று சொன்ன சந்தர்ப்பத்துல இந்த ஆயத்தை ஓதித்தேன் ஜிபிரியில் வேலை செஞ்சாங்களா எட்டு வருஷம் வேலை செஞ்சாங்களா என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் பத்து வருஷத்தை பத்து வருஷத்துடைய வேலையை தான் தண்ட மனைவிக்கு மகராக கொடுத்து நிக்காக செஞ்சாங்க முசா அலஹி சலாத்து வசலாம் எனவே அன்புக்குரிய சமூகமே அன்பான பெரியார்களே படித்தவர்களே படித்தவர்களே உங்களுக்கு மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன் அல்ல உங்களுக்கு அறிவை என்று அற்ப சற்ப காசுகளுக்காக வேண்டி விட்டு ஒரு பெண்ணை எடுக்கும் பொழுது நிக்காக செய்யும் பொழுது சீதனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றின் ஊடாக வீட்டுக்குள்ளையும் வாகனத்தையும் பணத்தையும் என்று சொல்லி பலதையும் பத்தையும் பேரன் பேசி நீங்கள் நிக்காக செய்வீங்க அந்த நிக்காக மூலமாக எதை நீங்கள் எதிர்பார்த்த ீர்களோக்க மாட்டாது என்பதை அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன் எனவே அன்புக்குரிய சகோதரனை தலையங்கத்தில் இன்னும் ஏராளம் கலைக்க முடியும் என்றும் கூட சுருக்கமாக சொல்லுகிறேன் எல்லா உளமாக்களுடைய ஏகோவித்த கருத்து ஒருமித்த கருத்து கைகூலி என்பது யாருக்குமே உடன்பாடு இல்லை எனவே எடுத்தவர்கள் எப்படி தௌபா செய்ய வேண்டும் யாருக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் சுகானம் வா இதைப்பற்றி எல்லாம் பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காத காரணமாக நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் நிறைவு செய்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே சீதனம் வாங்கிவிட்டோம் சீதனம் எடுத்துவிட்டோம் பாரம்பரிய பேரன் பேசித்தான் இதை வாங்கி எடுத்தோம் நாங்கள் இப்பொழுது எப்படி தௌபா செய்வது இதை கைக்குள்ள வச்சுக்கொண்டு கையில வச்சுக்கொண்டு காத்து கொடுத்தாலும் நினைப்பால் என்ன சகோதரர்களே நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்து மாட்டோம் கொடுமைக்குள்ளே நுழைய மாட்டோம் என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்பாட்டுக்கு நாங்கள் வந்தால்தான் மிடில் ஈஸ்ட்ல வாழக்கூடிய லட்சக்கணக்கான யுவதிகளை இந்த நாட்டுக்கு திரும்பிக் கொண்டு வர முடியும் லட்சக்கணக்கான யுவதிகள் வீடு கட்டுவதற்காக வேண்டி திருமணம் முடிப்பதற்காக வேண்டி நகை நகை வாங்க வேண்டி தன்னுடைய மானத்தை கூட விட்டு என்ன செய்வார்கள் வாழ வேண்டுமே என்பதற்காக வேண்டி அவர்கள் வெளிநாடுகளில் காஞ்சி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் போனதற்கே அவர்கள் அவர்கள் மாத்திரம் குற்றவாளி அல்ல உலகத்தில் இலங்கையில் அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது அல்லா சுபான உண்மையாக விளங்கி செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா நம் அனைவருக்கும் அதனுடைய விளங்கப்படுத்துவானாக இதனுடன் சம்பந்தப்பட்ட இன்னும் சில விடயங்களை இன்ஷா அல்லா அடுத்த வாரம் தொடர்ந்து கலைப்போம் பேசுவோம் இந்த பாவத்துக்கு தௌபா செய்வோம் எப்படி தௌபா செய்ய வேண்டும் என்பதை கூட நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் மாமாடத்தில் சீதனம் வாங்கினோம் மாம மௌத்தாகிவிட்டார் எப்படி தௌபா செய்வது இப்படியான ஏராளமான அம்சங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அல்லா சுல் தலா நம் அனைவர்களுக்கும் உண்மையை உண்மையாக விளங்கி செயல்படக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லா தருவான